மா மக்களும்னைவியும் இன்றி மாடன் மக்களும் மனைவியும் இன்றி நல்ல மாங்குயதும் துந்தி மயிர் காடன சடைகள் களி என தும்பி கனிப்பானை நல்ல காற்றமை துணவு மாடன கொழுத்து மரம் என துன்றி மக்களும் நல்ல மாடு சடைகள் களிர் என தொண்டி தனிப்பானோ நல்ல காலவோதே தனி வீடென கூறி கிரி சடை கடவுள் விய கடு நாள்கவும் பேசி நல்ல வாகில மக்களை ஏசி வெறும் கூடன உடலை பல புடிந்தனர் மரம் தன்னை காட்டி மாறன கொடுத்து மரம் என மக்களும் அணியும் இன்றி நல்ல மானூய கொழுந்தன் துன்றி மயிறார சடைகள் கணிவென தொன்றி கனி பானை வகையோடு நல்ல காற்றமங்குழை கோடை மழையே பனியினி மூடிந்தட புகுந்துயிர் வாடி தம் குடலிட உணவதை தேடி பலர் வாடகி ஒரு சில கடவுளை மதத்தை வளர்த்தாடி தம் கூட கழுவி பல வகையினி தழுவி பட்டாடையில் போனை பல அணகுகள் தங் நலம் கண்டு மதகோடையில் உரைக்கிடும் மக்களை நீப்பார் அவர் குளத்தினை நாடோறும் மாடன பொறுத்து மரம் என தூங்கி மக்கள் மனித இன்றி நல்ல மாணு வகையோடு நல்ல காற்றமையும் உணவு உடைப்போல் கெல்லாம் ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு வீடமும் தந்து உழைப்போல் ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு வீடமும் தந்து உணவது உடைகளும் தந்து அவர் அழைப்போராகி அனைவரும் அவரோ ஆயிரம் பூக்களை புய்து நாளும் அருள்முறை பூசைகள் செய்து என்று பிழைப்பாரன்றோ பெருவேறிந்த பிற உலகை வருன்றோ தம் பிழப்பினை அருபார்கிறோ இதை உழைப்போர் எல்லாம் உணர்வராகி முழு பெருமாதம் என்று அதைப்பது அவர் அவர் கொழுத்து மரம் என தூன்றி மக்களும் மனைவியும் இன்றி நல்ல மாநூய கொழுந்தது கடி என்ன தோன்றி கனி பாலே வகையோடு நல்ல காசமை துயும் முதல் கனி வீடு என்ன கூறி விரிசடை கடவுள் பாக்களை ஏசி வெறுகூட உடலை தோன்பதவிய குருக்கள் பெயர் சூட்டி பல குடிந்தனர் மதந்தனை காட்டி